صدق الله العلي யே <coughs> <coughs> எங்களுடைய இந்த வகுப்பினுடைய தலையங்கம் மரணம் மரணத்துடன் சம்பந்தப்பட்டவைகள் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக மவுத்தன்று செல்லக்கூடிய கதவின் ஊடாக நுழைந்துதான் ஆக வேண்டும் ஒரு புலவர் சொல்றாரே மவுத்தன்று செல்லக்கூடியதே ஒரு கதவு ஒரு எல்லாரும் பேய்த்துத்தான் ஆகும் இதுல யாருமே விதிவிலக்கு இல்லை திருமணம் முடிக்காம மௌத்தாக கல்வி கற்காம கல்வி கற்காம வாழ இயலும் நிச்சயமாக மவுத் என்று சொல்லக்கூடியது அல் மவுத்து பாபுன் அல் மவுத்து பாபு மவுத் என்று சொல்லது ஒரு பாபு ஒரு கதவு அதுக்குள்ள மக்கள் நுழைந்து தான் ஆகுவாங்க ஆனா பிரச்சின் என்ன தெரியுமா அந்த கதவுக்குள்ள நுழைந்ததுக்கு பிறகு எங்க பயத்து சேரப்போறோம் பாபி பாதல் பாபி மத்ஜாரு புலவர் கேட்கிறாரு சொல்றாரு மவுத் என்று சொல்லக்கூடியதொரு கதவு தான் சந்தேகம் அந்த கதவுக்குள்ள நுழைந்து எங்க போய் சேரப்போறோம் என்ன அதை சொல்லுங்க அல்லாஹ் எதை பொருந்திக் கொள்வானோ அதை கொண்டு அமல் செய்திருப்பாய் என்றால் அந்த கதவின் ஊடாக சுவர்க்கத்துக்கு நுழைவாய் நீ அல்லாஹுடைய கட்டளைகளை மாறு செய்திருப்பாய் என்றால் அந்த கதவின் ஊடாக நுழைந்து நரகத்துக்கு போய் சேர்ந்திருவாய் எனவே மவுத்தன்று சொல்லக்கூடியது இதில் யாருக்குமே விதிவிலக்கு இல்லை எல்லாருக்கும் வந்துதான் சேரும் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் மவுத்தன்று செல்லக்கூடிய ஒன்றை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அல்லாஹ் சுஹானகுத்தால விதி விலக்கில்லாம சொல்லித்தான் ஆக ஒவ்வொருத்தரும் இந்த மவுத்துரை விஷயத்தை விளங்கி வைத்திருக்கணும் ஒன்றே மற்ற மக்களுடைய ஜனாதாக்களை அடப்பதற்கு முன்னால என்னுடைய ஜனாதாவை நான் அழகுபடுத்திக் வேண்டும் உலகத்திலிருந்து மௌத்தாகும் பொழுது நல்லவனாக மௌத்தாகிட வேண்டும் குரான்க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள் தன்னுடைய தன்னுடைய மௌத்தை நான் எப்படி அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் நான் எப்படி சங்கைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தலையங்கத்தில் நூத்துக்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு இருக்கிறான் மௌத் அழகாக்கிக் கொள்ளோம் மௌத்தை சங்கைப்படுத்திக் கொண்டோம் எல்லாருக்கும் விருப்பம் நல்லவர்களாக மௌத்தாக வேண்டும் ஆனா நல்லவர்களாக வாழ்ந்தால்தான் நல்லவர்களாக மௌத்தாகிடும் தமு தூண கம தாய் ஷூன் எப்படி வாழ்றீங்களோ அப்படித்தான் மௌத்து வரும் எப்படி வாழ்க்கையோ அப்படித்தான் மௌத்து வாழ்க்கையில ஏதோ அதிகமாக கேட்போமோ அதை கேட்டுக்கொண்டே மௌத்தாகுவோம் வாழ்க்கையில குரான கேட்கிற பழக்கம் இருக்கும் என்றிருந்தால் குரான் ஓத ஓத ரூஹ ரொம்ப இன்பமாக போய்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில இசை கேட்கும் பழக்கம் இருக்கும் என்றிருந்தால் இசைக்க இசைக்க ரூஹ கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருக்கும் தமு தூண கமா எப்படி வாழ்றீங்களோ இப்படித்தான் மௌத்து வரும் வாழ்ந்தது முழுக்க இசையில நினைக்கிறோம் குரான கேட்டுக்கொண்டு மௌத்தாகணும் நடக்காது இது நடக்காது சது நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்வீங்க எக்ரிகல்ச்சர்ல எதை கொண்டே நாட்டுறீங்களோ இதைத்தான் ஹாவஸ் பண்ணுவீங்க தேங்க மரத்த நாட்டிட்டு அப்பல் பிக்க முடியாது முள்ளு மரத்த நாட்டிட்டு பூப்பறிக்க முடியாது பூ மரத்த நாட்டினால் பூ பிக்கலாம் முள்ளு மரத்த நாட்டினா முள்ளெடுக்கலாம் எதை நாட்டுகிறோமோ இதைத்தான் அறுவடை செய்யலாம் அதனால குரான் மிக தெளிவாக மிக ஒவ்வொரு மனிதனுடைய மௌத்தை பற்றியும் குரான் பேசியிருக்கிறது குரான் ஒன்று சொல்லுது உலகத்தில் ஏராளமான செய்திகள் இருக்குது எல்லா செய்தியும் சந்தேகத்துக்கு இடம்பாடானது எல்லா செய்தியும் சந்தேகத்துக்கு இடம்பாடு இருக்கிறேன் எதுகுமே ஹண்ட்ரட் கன்பர் எல்லாத்திலையும் நான் இந்நாளுடைய மகன் என்பதாக சொல்லுகிறேன் இருந்திருக்கலாம் எப்படி நான் பிறந்த சந்தர்ப்பத்தில் என்னை யாரோ மாற்றி வைத்திருக்கலாம் நான் எங்கே ஒருவருக்கு பிறந்தவரு என்னுடைய தாயினுடைய கட்டில என்னை வச்சிருப்பாங்க லேபர் ரூம் என்ன மாற்றி இருக்கலாம் எதுவும் உலகத்தில் எடுக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் டவுட்ஃபுல் சந்தேகத்துக்கு இடம்பாடு இருக்குது சந்தேகம் அல்ல சந்தேகத்துக்கு இடம்பாடு இருக்குது ஆனால் மவுத் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு மட்டும் சந்தேகம் யாருக்குமே இல்லை அல்ல அதனால்தான் குரான் சொல்லியிருக்கிறான் மவுத் என்று சொல்லக்கூடிய உண்மையான சந்தேகம் இல்லாத விடயம் செய்தி ஒன்னை வந்து சேருகிற வரைக்கும் இறைவனை வணங்கிக் இருப்பாயாக மவுத் என்று சொல்லக்கூடிய பேரு தான் உறுதியான செய்தி சந்தேகம் இல்லாத செய்தி உண்மையான செய்தி வந்து தீரும் இன்னும் சொல்ற அல்லா சொன்னா எப்படி வரும் அல்லா சொல்லல குரான் உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத் ஆகும் என்று சொல்லி அப்படியும் சொல்லியிருக்கிறான் அப்படியும் சொல்லியிருக்கிறான் இங்க சொல்றான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்துத்தானாக வேண்டும் சுவைக்கிறதா கடைக்கு மஸ்கட் வாங்கப்போனா துண்டு வெட்டி தருவாறு திண்டு பாருங்க பூந்தி வாங்கப்போனா அவர் துண்டு தருவார திண்டு பாருங்க இன்பமாக இருக்கும் அதையும் தொட்டு பார்க்கலாம் நரகத்தினுடைய வேதனையாக இருக்கும் அதையும் தொட்டு பார்க்கலாம் எங்கே எனக்கு தெரியும் நான் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்பது இன்ன மவுதுடைய கட்டத்திலே வ அஸ்ஹாபுல் மஷ்அமத்தி மா அஸ்ஹாபுல் மஷ்அம மா வஸ் சாகிகூன அஸ் சாகிகூன வ அஸ்ஹாபுல் ஷிமாலி மா அஸ்ஹாபுல் ஷிமால் வ அஸ்ஹாபுல் யமீனி மா அஸ்ஹாபுல் யமீன் இதெல்லாம் மவுதுடைய கட்டத்திலே 100% கன்ஃபார்ம் ஆகிடும் நான் எங்க போறேன் நான் எங்க போறேன் என்னுடைய முடிவெண்ணா குரான் சொல் நிச்சயமாக மவுத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் சுவைத்து வீட்டில் கறி ஆக்கி தெளிச்சுறாங்க கொஞ்சம் எடுத்து வச்சு உப்பு பாப்பாங்க உப்பு இருக்குதா புளிப்பு இருக்குதா இழுப்பு இருக்குதா கசக்குதா என்று பார்க்கறது போல மவுத்தை வச்சு அல்லாஹ் சுஹான சொல்றான் உங்களோட மவுத்தை நீங்க சுவைத்து பாருங்க உங்களோட மவுத்தை நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க கொஞ்சம் பேருடைய மவுத்து தேனை விட இன்பமாக இருக்கும் கொஞ்ச பேருடைய மௌத்தி தேனை விட இன்பமானதாக இருக்கும் நான் சொல்லல குரான் சொல்லது அவங்க மௌத்தாகும் பொழுது சதாம் சொல்லுவாங்க உங்களுக்கு அல்ல மவுத் அலைஹி சலாத்துக்கு வாங்கோ சதாம் சொல்லி கூப்பிடுவாங்க பின்னால் அவர்கது பேசுவோம் பத்தி அல்லாஹ் சொல்றான் மலக்குமாறு சதாம் சொல்லி கூப்பிடுவாங்க வாங்கோ உங்களைத்தான் எதிர்பார்த்து நிக்கிறேன் சொல்லுவாங்க வா சக்கராத்தில் இருக்கிறாங்க சக்கராத்தில் மனைவி அலுகிற ஒப்பார் வைக்கிறார் அதுக்கு மிலால் ரூபியல்வாஹு தாயானு சக்கராத்தில் இருக்கக்கூடியவங்க ரூஹு போய்கொண்டிருக்கிறவங்க சொன்னாங்க மனைவியை பார்த்து உனக்கு நாசம் உண்டாகும் பதுவாசி இல்ல அதாவது நாங்க சொல்லுவோம் வாயில மண்ணல்லி போறது என்று சொல்றது போல நாசம் இன்றைய நாளை பார்த்து அலை அவர்களை காணப்போறேன் அவர்களுக்கு கண்ணியமான நாள் தாங்க ஒரு சஹாதி சொல்றாரு என் கையில கிடைச்சிட்டே பல நாட்களுக்கு பிறகு ஒரு துண்டுச்சி உகளுடைய போர்க்களத்தில் அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒரு சகாபி சொல்றாரு கையில் எடுத்து வச்சு ஒரு சத்தம் கேக்குதுங்கோ ஆயத்தமாக சொல்லி அந்த சஹாபி சொல்றாரு கையிலிருந்து இறச்சி துண்டை தூக்கி வீசினாரு சொன்னாரு இதை தின்ற நேரமும் எனக்கு மிச்சமா எனக்கு அதிகமான நேரம் உகதுடைய மலையடிவாரத்தில் சுவர்க்கத்துடைய வாடை வீசுது என்று சொல்லிக்கொண்டே விழுந்து போயிட்டார் அல்லா சொல்றான் மௌத் உலகத்துள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்துத்தான் எப்படி இருக்கும் கசப்பாக இருக்குமா இழுப்பாக இருக்குமா இன்பமாக இருக்குமா துன்பமாக இருக்குமா மகிழ்ச்சியாக இருக்குமா கவலையாக இருக்குமா அல்லா நம் அனைவருடைய மௌத்தையும் அலகாக்கி வைப்பானாக களிமாவுடையான கடமைக்கு சரியா பயன்படுத்துகோ என்ன பயன்படுத்துகோ நேரம் ஆகப்பெரிய அசட் நேரம் ஆகப்பெரிய வெல்த் நேரம் ஆகப்பெரிய அமட் والعصر والليل வல் அசுர் அல்லாஹ் குரான் உடைய நேரம் இரவு மீது பகல மீது சக்தியமாக சுஹான் அல்லா குரான் நேரத்தின் மீது சக்திய பண்ணிக்கொண்டே போறான் நேரம் நேரம் நேரம் நேரத்தையும் வீணாக்கவானம் ஃபஜருக்கு பிறகு உள்ள நேரத்தையும் வீணாக்கவானம் ஃபஜருக்கு முந்தியுள்ள நேரத்தையும் வீணாக்கவானம் சஹனுடைய நேரத்தையும் வீணாக்கவானம் ஒவ்வொரு நேரம் நேரமா சொல்றான் இந்த நேரத்தை யூட்டிலை அல்லா நம்மை பாதுகாப்பானா மூணு சந்தர்ப்பம் நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிவிட்டு மூணு சஞ்சல பண்ணுவீங்க சொல்லுவாம் நேரத்தாசமாக்கிட்டு வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாம நேரத்தை வீணாக்கிட்டு அவர் சொல்லுவாரு அல்லா எனக்கு தந்த கடமைகளை நாசமாக்கிட்டேனே எனக்கு அவகாசம் கிடைக்க மாட்டாதா சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதா என்று சொல்லி கவலைப்படுவாரு அல்லா சொல்றான் சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது போனா போனதுதான் போன கோச்சிக்கு மறுவா கை காட்டி வேலையில் அது பெய்ததுல வராது எனக்கும் நல்லவனாக இருப்பேனே என்று கவலப்படுவீங்க எப்ப தெரியுமா அப்ப கவலப்பட்டு வேலை இல்ல அந்த கவலை வர முன்னால அந்த சஞ்சலம் வருவதற்கு முன்னால உங்களோட மௌத்துக்கு நீங்க ஆயத்தமாக மூணாவது கட்டத்தில் சொல்லுவாரு எனக்கு ஒரு ரிட்டர்ன் போறதுக்கு எனக்கு திரும்பி போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையா எனக்கு கிடைச்சா நல்லது செஞ்சிட்டு வருவே என்று மனிதன் கெஞ்சுவான் அல்லாவிடத்தில் எல்லாம் தருவேன் ஆனால் நேரம் திருப்பி தரப்பட மாட்டான் எல்லாம் கிடைச்சும் நேரம் கிடைக்க மாட்டான் அண்டிதான் ரியா என்ன நேரம் நாங்க எல்லாரும் பேசுவோம் டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்கோ குரான் சொல்லது இரவையும் பிரயோஜனப்படுத்துங்கோ சுகையும் பிரயோசனப்படுத்துங்கோ ஊகாவையும் பிரயோசனப்படுத்துங்கோ சகளுடைய நேரத்தையும் பிரயோசனப்படுத்துங்கோ எதையுமே வேஸ்ட் ஆக்கவானுமே யூட்டிலைஸ் பண்ணாம உடவான உங்களோட சுவர்க்கம் இந்த நேரம் உங்களோட நரகம் எனவே மௌத்துக்கு முந்தைய ஆயத்தம் ஆகிறதுக்கு சல்லி தேவையில்லை பெரிய அறிவு தேவையில்லை நேரத்தை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுங்க சரியா இது மவுத்துக்கு செய்யக்கூடிய பெரிய ஆயத்தம் பெரிய ஆயத்தம் மௌத்துக்கு முன்பு செய்ய வேண்டிய செய்யோம் உங்களுக்கு அஞ்சு இருக்கு அஞ்சு சந்தர்ப்பங்கள் இந்த அஞ்சு சந்தர்ப்பத்தையும் நீங்க யூட்டிலை அஞ்சு விஷயம் நடப்பதற்கு முன்னால் அஞ்சு விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்க நடப்பதற்கு முன்னாள் பெண்களே எங்களை முதலாவது நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க வயோதிபத்தை அடைவதற்கு முன்னால வாலிபத்தை பயன்படுத்திக்கொங்க எதுக்கு முன்னால கம்பூன்ற வயதில் பயிற்சி ஏக்கமுட்டு வேலை கம்பூ வயதுல பைத்து நல்ல இருக்கிற காலத்தில் செய்ய இருந்துச்சே என்று சொல்லி கவலப்பட்டு வேலை இல்லை சொன்னாங்க அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய டேலண்ட் அல்லா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய டேலண்ட நீங்க சரியா அல்லாஹுடைய ஜீனுக்கு பயன்படுத்துங்கோ இத வீணாக்கவாடம் எல்லா டேலண்டும் தேவை எல்லா டேலண்டும் தேவை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான டேலண்ட் மாஷா அல்லா சிலாக்களுக்கு ஐடி பீல்ட்ல சிலாக்களுக்கு லாங்குவேஜ் சிலாக்களுக்கு மாஷால்லா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பேசுற ஸ்கில் ஒவ்வொருத்தருக்கு அல்லா ஒவ்வொரு வகையான டேலண்டிருக்கிறான் சொன்னாங்க அடைவதற்கு முன்னால பயன்படுத்திக்கோங்க அப்ப செய்ய இருந்துச்சே கவலப்பட்டு வேறு எல்லாரும் பயன்படுத்துங்க ரெண்டாவது சொன்னாங்க போக இருந்துச்சே கவலைப்பட்டு வேற எங்க ஐசி ரூம்ல படுத்துக்கொண்டு கொலைப்படுறீங்க நியாயம் பள்ளிக்கு சும்மா கிடைச்ச இல்ல நட்டில்ல படுத்துக்கொண்டு சொல்றீங்க என்ன அஞ்சு நேரம் பள்ளிக்கு போகப்படுத்துங்க ஒரு நாள் வரும் ஜும்மாவுக்கு போறதுக்கு பிள்ளைகள் தேவைப்படும் யாரு தேவைப்படும் எங்க போகலாம் பள்ளிக்கு புகையிலும் டிரைவர் இருந்தா தான் பள்ளிக்கு புகையிலும் இன்னைக்கு செல்பா புகையிலும் எனக்கு செல்வா போக ஏந்த காலத்தில் போங்கோ எப்ப போக ஏலா போகுமோ அன்றைக்கு போக இல்ல நன்மை கிடைக்கும் விஷயம் சொன்னாங்க நல்லது செய்வதற்கு மூணாவது சொன்னாங்க நான் எப்பயும் சொல்லுவேன் பணம் எதனாலும் நிரந்தரமானதல்ல எழுதி வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை பணம் இது நிரந்தரமானதல்ல ஜப்பான்ல உள்ள மக்களுக்கு சாப்பாட்டு பொருள் நாங்கள் அனுப்ப வேண்டி வரும் என்று யாரு நினைச்சோமா இன்னைக்கு ஜப்பான் மக்கள்கிட்ட கை நிறாங்க உணவு பந்தம் அனுப்புங்க சாப்பாடு அனுப்புங்க எங்களை தண்ணி குடிக்கலாம் எங்கட ஊர்ல தண்ணி இருக்குது ஆனா அந்த தண்ணி எங்களை எங்களுக்கு பயமாக இருக்குது அதாவது போட்டில் ஓட்டா எங்களுக்கு வேணும் உலகத்தினாட் அனுப்பும் எங்களுக்கு ரேடியேஷன் தண்ணிக்கு அடுத்த நாடி பக்கம் ஜப்பான் தேவைப்பட்டு எங்கள்ட்ட எல்லாம் இருக்குது அல்ல சொன்னால் ஒன்றும் இல்லை எல்லாம் ஏண்ட ஒன்றும் இல்ல ஏண்ட எல்லாம் சொன்னாங்க சல்லு அல்லாஹு அலைவசம் இது ஜப்பானுக்கு மட்டுமல்ல எங்களுக்கு தான் இண்டிவிஜுவலுக்கும் தான் சொல்றாங்க உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால பவர்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்று வருவதற்கு முன்னால உங்களோட வெல்தரியோ அல்லாஹுடைய உங்களுக்கும் செலவழியுங்கோ குடும்பத்துக்கும் செலவழியுங்கோ பிள்ளைகளுக்கும் செலவழியுங்கோ பள்ளியையும் கட்டுங்கோ மதரசாவுக்கும் கொடுங்கோ லைப்ரரியும் உருவாக்குங்கோ உலக தெரிவிக்கக்கூடிய அத்தனை நல்ல காரியங்களுக்கும் நீங்க செலவழியுங்கோ சொன்னாங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க மரண படிச்சையில் படித்துக் கொண்டு கடைசி ஒன்றும் இல்லை இதுக்கு பிறகு இதுக்கு அவருக்கு நிச்சயம் இல்ல ஐசி ரூம்ல இருந்து கொண்டு பேசலாம் கண்ணால சொல்றாரு கண்ணால பேசுற அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுங்க பள்ளிக்கு கண் முதலாவது மார்க்கட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்பது சந்தேகம் அது சந்தேகம் ஐசி ரூம்ல ரூஹு தொண்ட குளிக்கு வந்திருக்கிறது ரூஹு கொஞ்சமா பிரிஞ்சு கொண்டிருக்கிறது அவர் அப்ப கொடுக்கிறார் இது அக்செப்டபிளா இல்லையா இது ஏற்றுக்கொள்ள ஏழுமா ஏற்றுக்கொள்ள ஏழுதா அது பின்னால பேசுவோம்லா மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய டீலிங்ஸ் என்ற அளவுக்கு இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு தனது சொன்னார் அப்படி வீக்கத்தில் மனைவிக்கு தலாக்கு சொல்றாரு மனைவிக்கு தலாக்கேன் சொல்றாருந்தா இவருக்கு தெரியும் நான் இப்படி சுமம் சொத்தில பன்னெண்டர வீதன் யாரு போகும் யாரு போகும் மனைவிக்கு போகும் அந்த பன்னெண்டரை வீதி சொத்து மனைவி மௌத்தான போகும் அவருக்கு மரணப்படுக்கையில் படுத்துக் கொடுவி யோசனை மரணப்படுக்கையில் படுத்துக் கொடுவிங் இஸ்லாம் சும்மா பேச இல்ல அப்படிப்பட்ட மக்கள் இப்பையும் வாழ்றாங்க அப்படிப்பட்ட மக்கள் இப்பையும் இருக்கிறாங்க அந்த தலாப்டபலா அந்த தலா கேட்டுக் கொள்ளப்படுமா சொன்னாங்க சொல்ல வாழ்ந்துட்டு மரணப்படுக்கையில படுத்து கொண்டு வசியா அவருக்கு உதாரணம் நல்லா சாப்பிட்டு வயது நிறைஞ்சதுக்கு நோம்பு தொடர்ந்துட்டு கஞ்சி கொடுக்கிறதே சதக்கா இல்லவாப்பா நோம்பு துறக்க முந்தி கஞ்ச கொடுக்கணும் எப்படி எப்படி நோம்பு துறந்துட்டதுக்கு பிறகு சமுசாவ செக்யூரிட்டிக்கும் கஞ்ச அடுத்த ஊட்டுக்கும் பாலுதாவ முன்னுத்தவுட்டுக்கும் பங்கு வச்சு சதக்கா வல்ல உங்களோட பிரிட்ஜ்ல இடம் இல்லை அதுக்கு தான் கொடுக்கறீங்க நீங்க உங்கட்ல டீப்ரீசர் இடம் இல்லை இதுக்கு கொடுக்கறீங்க இது சதத்தா இல்ல உங்களோட சதக்கா என்ன தெரியுமா நோம்பு திறக்க முந்தி நோம்பு திறக்க முந்தி பங்கு வைங்கோ நோம்பு துறக்க முந்தி பங்கு வைங்கோ சொன்னாங்க அச்சமும் இருக்குது புடுப்பதின் காரணமாக செல்வம் பெருகும் என்று ஆசையும் இருக்குது மத்தியில் குடும்பம் நாங்க நடந்தா நல்ல தர்மம் செய்வோம் கொஞ்சம் புலத்தாவிட்டா அண்டைக்கு யார் சரி போனாஸ்ட் அண்டைக்கு போனா பிளாஸ்ட் இல்ல சொன்னாங்க பயப்படுறீங்க கொடுத்தா பணம் பெருகும் என்ற இந்த ரெண்டுக்கு மத்தியில் தர்மம் செய்ய பாருங்கள் மரணப்படுக்கை படுத்துக்கொண்டு சதத்தா கொடுக்கறது எப்படிப்பட்டது வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு இப்ப சோறு மிச்சம் புரியாணி மிச்சம் கஞ்சி மிச்சம் சமூசா இப்ப பங்கு வச்சுருங்க இதுக்கு பேர் சதத்தா இல்ல இதுக்கு பேர் உங்களுக்கு கொடுக்க இடம் இல்லாத கொடுக்கறீங்க இப்ப உங்கட வீட்டுல பிரிட்ஜ்ல இடம் இல்ல இதுக்கு கொடுக்கறீங்க நீங்க இதே மாதிரி தான் சொன்னாங்க சொல்லம் மரணப்படுக்கையில படத்து நல்ல தேக ஆரோக்கியம் நல்ல செல்வம் செய்யோ அல்லாஹுடைய வெறுமனையாக்களை இருக்கக்கூடிய அத்தனை நல்ல கர்மங்களுக்கும் செலவழிங்கோ ஏழுமண்டா பணத்தை கொண்ட நன்முஸ்லிம் கண்ட்ரீல வாழ்றோம் இந்த ரோட்ல இருக்கக்கூடிய இந்த பஸ் ஹோல்ட் இருக்குது இந்த பேசு மக்கள் போய் நிற்கிறாங்க பஸ் வரும் வரைக்கும் அந்த இடத்தை கற்றதும் இஸ்லாமத்தில் உள்ளதுதான் மக்கள் மலைக்கு ஒதுங்குவாங்க மக்கள் அடுத்த பஸ் வரைக்கும் அதுக்குள்ள காத்திருப்பாங்க இதை பற்றியும் இஸ்லாம் பேசியிருக்கிறது மட்டும்தான் செய்யணும் என்று ரோட்ல போற நாய்க்கு தண்ணி கொடுத்தும் சொருக்கம் புகையிலும் நாய் ஒரு நாளும் சுத்தமாக மாட்டாது ரோட்ல போற ஒரு காபிர் இன்றைக்கு காவிராக இருக்கிறான் அவன் என்ன விட நல்லவனாக அதாவது அந்நிய மதத்தவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள்ல அவங்க பிரிஷ் பண்ணி கொண்டிருந்தாங்க வாழ்க்கையில ஞாபகம் நாய்க்கு தண்ணி கொடுத்து ஸ்வருக்கும் புகையிலும் என்றால் இந்த மக்களுக்கு அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கும் சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து உடுப்பிடம் கொடுத்து இருக்கிற எங்களுக்கு சுவர்க்கம் போக ஏலும் இதான் சொன்னாங்க பயன்படுத்திக்கோ மூணாவது சொன்னாங்க பிஸி ஆகிறதுக்கு முன்னால கல்யாணம் முடிச்சல பேச்சுல இருக்கிறேன் மாமவ பாக்கோணம் பொறுப்புகள் கூட இருக்குது வாழ்றோம் நானும் மனைவி மட்டும் இருக்கிறேன் இப்ப எனக்கு இருக்கிறேன் ட்ராப் பண்ற போற வேலை இல்ல பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங்ல போயிட்டு அட்டன் பண்ற வேலை இல்ல எனக்கு இப்ப பிளன் இருக்குது உள்ள கிடைச்சிட்டுது மாஷா அல்லாஹ் அல்ஹமதுல்லா அல்லாஹ் நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறான் தேக ஆரோக்கியத்தோடு பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே தேக ஆரோக்கியத்தோட பிறந்தாங்க அல்லாஹ் எனக்கு பிள்ளைகளை கொண்டு நோயை கொண்டு சோதிக்கல்ல அப்படிப்பட்டவங்களுக்கு நேரம் இருக்குது அந்த நேரத்தை சரியா பயன்படுத்த பாருங்க உனக்கு அல்லாஹ் வாழ்க்கைய முன்னால பயன்படுத்திக்கும் ஒவ்வொருத்தரும் யூட்டிலைஸ் பண்ணுங்க தனக்கு அல்லா கொடுத்த நேரத்தை இம் புகாரி சொல்றாங்க اغتنم في الفرائض ظل الركوع فاشاء ان يكون موتك بغضه كم صحيح رايت في غير سقيم ذهبنا الصحص الصحيحه فطلته سبحان الله امام بخاري சொல்றாங்க ஒரு கவிதை இல்ல சொல்றாங்க اغتنيم في الفرائض ظل الركوع هناك رويب نارم குடிக்கும் பொழுது சும்மா போயிட்டு ரிமோட் கண்ட்ரோல் எடுத்ததை போட்டு பார்க்க என்ன அந்த போகுது என்ன இந்த சேனல் போகுது என்று சொல்லி இதனை நீங்க நேரம் அப்படியே உனக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு மேல்மிச்சமாக காற்று தொழுகொள்ள பாரு கடைசி தொழுகையாக அந்த தொழுகை இருக்கலாம் கடைசி தொழுகையாக அந்த தொழுகை இருக்கலாம் எத்தனையோ பேரை பாத்துட்டோம் தொழுது பள்ளிக்கு வந்துட்டு போற வழியில மௌத்து வரல பள்ளியை விட்டு வெளியாக போய் நிற்கிறாங்க எங்கேயோ போற ஒரு வாகனம் வந்து அடிச்சிட்டால் மூத்த வாங்கிட்டாரு சொல்றாங்க பிறகு உனக்கு ஒரே அடியாக மௌத்தும் வந்துடலாம் எத்தனையோ பேர் ஸ்கூலுக்கு போயிட்டு வாராங்க மௌத் வாங்கிட்டாங்க ரேஸ் ஓடுறாங்க மூத்த ஆகிட்டாங்க மெட்ச் விளையாடுறாங்க ஒருத்தர் கோல் அடிச்சாரு அந்த கோல் பேச்சு கோலுக்கு ஆகிட்டாரு காரணம் இல்ல மவுத்துக்கு ஏஜ் இல்ல மவுத்துக்கு சந்தர்ப்பம் இல்லையோகளை பார்த்தேன் அவங்களுக்கு எந்த நோயும் இல்ல அவங்களுக்கு மவுத்து வந்துட்டது எனவே இருக்கிற நேரத்தை சரியா பயன்படுத்த பாடுங்கோ இன்னும் புலவர் சொல்றாரு தன்னுடைய உடம்பை அலங்கரிக்க கூடியவனே நாங்க ஒமா உட உலங்களை தலை வாழ் தாரியாழ் அத்தர் பூசுறோம் எத்தனை வகையான போவியம் அடிக்கிறோம் எத்தனை வகையான சோப் பாவிக்கிறோம் எத்தனை வகையான செம்போ பாவிக்கிறோம் தலைக்கு நாங்க சுருக்கமா சொல்ல போனா நாங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க சேவை செய் இந்த பொடி இருக்குதே இது நீ மவுத்தாகி நாலே நாலு அவர் போகக்குள்ள உன் நாக்கு கீழே புழு வந்தாச்சு என்ன வந்தாச்சு நாலே நாலு அவர் அது யார் யாரு மவுத்தானாலும் சரி போர் என்ன வந்துடும் எங்க வந்துடும் பார்த்து ஒரு கண்ணாடி வச்சு பார்த்தா விளங்கும் பூக்கிறது அப்படியே மிதந்திடும் உடம்புல ரூகு கைத்தாச்சு ரத்த ஓட்டம் நின்றாச்சு இந்த உடம்பைத்தான் நாங்கள் அழகுபடுத்துறோம் இந்த உடம்புக்கு தான் நாங்க சேவை செய்றோம் சொல்றாங்க செலவழிக்கிற செலவ உண்ட உள்ளத்துக்கு செலவழி உண்ட உள்ள அழகுபடுத்தி உள்ளத்தினுடைய சிறப்புகளை கொண்டு வா மன்னிக்கும் பழக்கம் விட்டு கொடுக்கும் பழக்கம் வயவத்து பேசாத பழக்கம் பொறுமை இல்லாத பழக்கம் நல்லதுகளை கொண்டு வா நீ மனிதனாக இருக்கிறாய் இந்த உடம்ப கொண்டல்ல நீ மனிதனாக இருக்கிறாய் ஆத்மாவை கொண்டு எனவே அன்பான சகோதரர்களே பெரியார்களே நல்ல மௌத் அல்லா நசீவாக்குவானாக மவுத்துக்கு முன்னால் இன்னும் ஒரு விஷயம் மௌத்துடைய விஷயத்தை பழகிக்கோங்க நாங்கள் எல்லாரும் அல்லாட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் என்ன முடிவு வேணும் நல்ல முடிவுக்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் கேளுக்கும் நல்ல முடிவு என் முடிவை நல்லதாக்குவோயாக முடிவை சிறப்பானதாக்குவோயாக மௌத்தை பார்த்து மக்கள் பொறாமப்படும் வாகனத்தை பார்த்து மக்களுக்கு பொறாம வரோனும் மக்களுக்கு பொறாம வரோணம் வியாபாரத்தை பார்த்து மக்களுக்கு பொறாம நான் பிசினஸ் செய்கிற முறையை பார்த்து மக்களுக்கு பொறாம நான் மக்களுக்கு மட்டில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட மனிதனாக மாறணும் இல்ல என்ன மவுத்தை வச்சு மக்கள் பொறாமப்படுவோம் என்ன மவுத் சொல்லணும் மக்கள் வாழ்வதாக இருந்தால் இவரை போல வாழோணம் மௌத்தாகுவதா இருந்தா இவரை போல மௌத்தாக இப்படி மௌத் என்ன சொலாத்தி என் மௌத் என்ற ஹயாத்தி அல்லாவுக்காக அல்லாட்ட கேப நல்ல மௌத் எப்பயும் முன்னைய காலங்கள்ல பழைய மக்கள் இப்பையும் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க துவாசை நல்ல முடிவுக்கு துவாசை அதை விட நல்ல துவா வேறொண்டு இல்லவாப்பா அதை விட நல்ல துவா வேறொண்டுமே இல்லை என்ற முடிவு நல்லதாக இருக்கணும் உலகத்தில் சில மக்கள் இருக்கிறாங்க வாழ்ந்துவிட்டு அனைவரையும் பாதுகாப்பான வாழ்ந்துட்டு வாழ்க்கோடை வாழ்ந்துட்டு முடிவு நல்லதாக அமையல்லும் அல்லாட்ட பேரை கே நல்ல முடிவு நல்ல முடிவு அல்லாஹும் அல்லாட்ட கேட்கிறாங்க ஒரு நாள் ஒரு நாள் அல்ல பல தலைவர்கள் தொழுகைக்கு பிறகு கேட்டாங்க சொல்றாங்க அல்லாடத்தில் அல்லாஹு அல்லாட்ட கேட்ட யாருமே யாருக்குமே அல்லாஹ் கொடுக்காம இருக்க மாட்டான் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் தாய விடவும் இறக்க உம்மாட்ட கேட்டா உம்மை தராமிருக்க மாட்டா வாப்பாட்ட கேட்டா சில கட்டங்கள்ல வாப்ப தராமிருப்பாரு ஆனா உம்மாட்ட கேட்டா உமை தராமிருக்க மாட்டா உம்ம நிச்சயமாக தருவா ஆனா உம்மவ விடவும் அல்லா இறக்க அல்லாட்ட கேட்ட அல்லா தராமிருக்க மாட்டான் அல்லாட்டும் இருக்குது சொன்னாங்க மரீனாவுடைய மௌத்தே எனக்கு மதினாவுக்கு வெளியே மதீனா உண்டுக்குத்தான் மௌத்தாக ஏனாது ஷகிதாக மௌத்தாக மகள் கேட்கிறாங்க இதுக்கு பிறகு மதீனாவில் எந்த ஜிஹாது நடக்க மாட்டாதே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக மாறிவிட்டது பாப்பா மகள பாத்து சொன்னாங்க மகளே அல்லா நாடினா அல்லாவுக்கு பெரிய காரியம் அல்ல அல்லா அதையும் உனக்கு தந்துடுவான் அல்லாஹ் எல்லாம் தந்துட்டான் ஒன்றுமே தராமலுக்கல்ல கேட்டதெல்லாம் அல்லா தந்தான் அல்லாட்ட கேட்டாங்க அவர்களுடைய தொழுகைக்கு நல்ல நல்லவனாக வாழ்க்கையில் ஞாபகம் உண்டு தான் அன்பான சகோதரர்களை பெரியார்களே மௌத்துக்கு எப்பேம் ஆயத்தமாக இருக்கும் மௌத்துக்கு ஆயத்தம் என்று சொன்னா அதுல முதலாவது முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடுதான் மவுத்தின் நோய் வாய்ப்பட்டு மவுத்தாகுவோம் என்று சொல்றதல்ல மவுத்து திடீர்ன்னு வரலாம் ஹதீஷ்ல வந்து இருக்குது திடீர் மவுத்து திடீர் மவுத் இத பத்தி என்ன சொல்றீங்க சதாக்கள் கேட்கலாம் திடீர் மவுத் நல்லதா கெட்டதா திடீர் மவுத்தை பத்தி என்ன கருத்து ஹதீஷுகள் ரெண்டு வகையான ஹதீஸ் வந்து இருக்குது ஒன்று வந்து இருக்குது திடீர் மவுத் என்று சொல்லக்கூடியது ஒரு கவலையான விடயம் திடீரெண்டு மவுத்து வந்துட்டா செய்ய அவகாசம் இல்லை கொடுக்கல் வாங்கல் இருக்கும் இருக்க மாட்டா திடீர் மவுத்து வந்துட்டா அவர் எழுத வேண்டியது எனவே சில உலக என்பதாக அந்த மவுத் எங்களுக்கு வரக்கூடாது அல்லாடத்தில் நெருப்புல வெந்து விழுந்து மண் சரிவுல வெள்ளத்தில தாண்டு சுனாமியின் மூலமாக காற்றில் அடிபட்டு மவுத் தாக்கிறே எங்களுக்கு திடீர் மவுத் என்று சொல்லக்கூடியது ஒரு முக்மீனுக்கு மிச்சம் நல்லதாக இருக்கும் எங்களுக்கு எப்படி தெரியுமா மௌத்து வரோனும் காலையில் எலும்பி சொல்லோனும் மனைவி அவ்வளோ தான் தெரியும் என்ன என்ன இருக்கத்தில் வந்துட்டா சக்கராத்துடைய வேதனையும் ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால தான் துவாது ரோம் அல்லாஹும் அமூத்தூர் ஆல்றவாசி ரூஹுத்தாட்சி அரவாசி ரூஹுத்தாட்சி அறவாசி ரூகு தான் இருக்கு மவுத்துடைய தூக்கத்தில் ரூஹு போனா போரத்துக்கு ரூஹ் இல்ல அறவாசி ரூஹு தான் போகணும் எனவே ரூஹு ரொம்ப லேசா பெய்திடும் ஒரு முக்மீனுக்குரியுமா நல்ல அவர் எப்பயும் மாயத்தமாத்தான் இருப்பார் அவர் எப்பயும் இருப்பார் அவருக்கு எப்பயும் ஒரு வேலை பெண்டிங் இருக்க மாட்டாது அவருடைய எல்லா குடுக்கல் வாங்கலும் நான் எப்பயுமே சொல்ற உதாரணம் தான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் அந்த மாலையில பெட்டுக்கு போறதுக்கு முன்னால அண்டைக்கு நாலு அக்கௌண்ட்ஸ் முடிக்கோணம் எப்படி ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போறதுக்கு முன்னால அல்லாஹும் அபிஸ்மிக அமுத்துவாஹியா என்று சொல்லி பெட்ல போயிட்டு தலைய வைக்கிறதுக்கு முன்னால அன்றைய நாளுடைய அக்கவுண்ட்ஸ் முடிச்சிட்டு தான் முடிச்சிட்டு தான் மறுக்கும் நான் எப்ப யாரும் கஷ்டப்பட தேவையில்லை இந்த பில்ஸ் இந்த இந்த நாங்கள் எப்போ நான் எப்பே காயத்தம் நான் யாருக்கும் அநியாயம் செஞ்சில்லை அநியாயம் செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கேட்டிருப்பேன் எனவே மௌத்துக்கு நான் ஆயத்தமாக தேவையில்லுமே தான் எனவே தான் சொல்றாங்க ஆச்சரியமான துவா அவர் சொன்னாரு எனக்கு மூணு விஷயம் வேணும் மௌத்துடைய கத்தத்தில் இருக்கும் துவா செய்ல்லாம மானோடே கபருக்கு நடந்து பே கடன் கபருக்கு நடந்து பிறருடைய மூணாவது ஆளுடைய துணை இல்லாம மௌத்தாக மவுத்துக்கேண்ட மனைவியும் தேவையில்லை மௌத்துக்கே கணவனும் தேவையில்லை ருமே தேவையில் நடந்து போறேன் வாங்க அல்ல அனைவருக்கும் அப்படிப்பட்ட கடன் என்று சொல்லும் பொழுது கடன் என்று சொல்லும் பொழுது மக்கள் ஒன்று நல்ல கடன் என்று சொல்றது இது ஆக பயங்கரமான ஒன்று கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய கடனை மட்டும்தான் நாங்க கடனா பார்க்கிறோம் பழக்கம் இருக்குது மொபைல் போன் போன்ஸ் பில் அரிய அரிய கடன் இது கடன் எந்த கம்பெனி பில்லாக இருந்தாலும் சரி ஒரு காலத்தில் நாங்க 15 பே இன்கமிங் பண்ணினோம் பண்ணிக்கு வந்த பில் ஒரு லட்சம் அது அது அண்டைக்கு எங்களை மங்கள் அடிச்சாங்க நீங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது கொடுக்க வேண்டிய கொடுக்க மாட்டாங்க ஹஜ்ஜ் செய்வாங்க சதத்தா கொடுப்பாங்க ஹதியா கொடுப்பாங்க அகைக்கா கொடுப்பாங்க உங்களுக்கு கடன் இருக்கால் உங்களை அகைக்கா உங்களுக்கு மொபைல் போன் பே பண்ணுது ஒரு வாகனத்தை கொண்டு போயத்தில் பார்க் பண்ணிட்டு வந்தோம் என்ன செய்யல நாங்க நினைச்சோம் வாகனத்தை பார்க் பண்ணினோம் அங்க என்று ஒரு ஆடி கேட்கிறாரு பழைய பத்துவா முந்தைய காலத்தில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எங்களுக்கு தெரியும் போனாங்களுக்கு தெரியும் அங்க தலிபான் நாங்க நாட்டுக்கு இலங்கைக்கு தனிப்பாடு இலங்கைக்கு பேசணும் இப்பத்தான் சிம் இருக்குது பூத் இருக்குது நெட்ல பேசலும் எல்லா வசதியும் செஞ்சது கணிப்ப அந்த காலத்துல நாங்க ஆயிரத்தி நினைக்கிறேன் இலங்கைக்கு பேசுறதுக்கு சுமார் பதினாலு ரியால் ஒரு நிமிடத்துக்கு நான் ஒரு கால் எடுத்தேன் ஆனா இந்த காசி உள்ளுக்கு புகழ நான் அப்படியே பேசிக்கொண்டே போனேன் அது எப்படியோ சல்லு இல்லாமச்சுது லைன் கனெக்ட் ஆகிட்டது இப்ப என்ன செய்யணும் நான் ஹஜ்ஜிக்கு பயத்திருக்கிறேன் அவர் சும்மா பேசுறாரு அத்தனை நிமிடத்தை நீங்க பெருக்குங்க பதினால பெருக்கி வரக்கூடிய அளவு ரியால் ஸ்டாம் முத்திரைக்குதே முத்திரைய வாங்கி கிழிக்கி வீசிருக்கோம் இது கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய காசி இது கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய காசி நாங்க எப்பியோ நாங்கள் ஒரு நாளும் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் இல்லாம நல்ல கடன் இல்லாமருக்கு மோத்தரிசியமாக்குவாராக அவருக்கு நடந்து போவோம் யாருடைய துணையும் இல்லாமல் அவர் ரெண்டு கட்டகரில் வருவாரு ரெண்டில் ஒன்றுல வருவாரு அவருக்கு மக்களுக்கு ரெஸ்ட் கிடைச்சது என்ன ஹதீஸ் என்ன கருத்து கேட்கிறாங்க ஒரு முமிலான மனிதன் மௌத்தாகித்தான் எஸ்தரீஷு துன்யா துனியாவுடைய கஷ்டங்களை விட்டும் அவருக்கு நிம்மதி கிடைச்சிட்டது ஒரு கெட்டவன் ஒரு பாவி ஒரு அநியாயக்காரன் சாப்படக்கூடியவன் ஹராத்தின்ன அவன் மௌத்தாகிவிட்டால் இவனுடைய கொண்டே அவன் காரனுக்கு நிம்மதி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பக்கத்தூட்டுக்காரன் சொல்றான் ஹமது இல்லா மௌத்தாக ஏன் காரணம்டா இவன் இருக்கிறதால ஒரு பெரிய ஒரு நாய வச்சு வளர்த்துக் கொண்டிருந்தான் அந்த நாயம் அதோட பைத்திரும் இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இவன பக்கச்சூட்டுக்காரன் சினிமா படத்தை போட்டு என காலத்தான் குளிச்ச வைச்சான் அவன் மௌத்தாகித்தானால் ஹமது இல்லா என்று சொல்லக்கூடிய பக்கச்சூட்டுக்காரன் எத்தியும் பேர் இருக்கிறாங்க ஒருத்தன் மூத்தாகிவிட்டால் அவனை கொண்டு உலகத்துக்கு லாபம் கிடைக்கும் அவனை கொண்டு மரம் லாபம் கிடைக்கும் சொன்னாங்க நிம்மதி அப்படி இல்லை யாருக்கு நிம்மதி மத்த மக்களுக்கு நிம்மதி என்னோல் எனவே அன்பான சகோதரே நாங்க வேண்டிய கடன் எல்லாம் வேண்டிய கடன் அதே கிரெடிட் கார்டு பேமெண்ட் கொடுக்க ஒரு புள்ள இருக்கும் சொல்லு எங்க வாப்பா மூத்த ஆகிட்டார் ரீசென்ட்லி உம்மா இந்த எங்கட வீட்டுல கிரெடிட் கார்டு பேங்க் சாலை வந்து கொண்டே இருக்கிறாங்க என்னன்னு கேட்டா எங்கட வாப்பா நாலு கிர வளர்த்த ரூபாய் பேங்க் கட்ட இருக்குது என்ன செய்தது எந்த வசதியும் எங்களை எங்களை வளர்த்தார் என்று ஆச்சரியமாக இருக்குது என்று சொல்லி மௌத்தான மையத்துக்கு மூணாவது ஆள் பதுவா செய்தார் எனவே ஞாபகத்தில் வைங்க மௌத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் முக்கியமான அம்சம் ஹஜ்ஜி அல்ல சதக்கா கொடுக்கிறதல்ல பள்ளி கட்டுறதல்ல கொடுக்க வேண்டிய கணக்கு பார்த்து சரியாக கொடுத்துடுங்கோ அதை எழுதி வைங்கோ இது முக்கியமானது இதை செய்யாம ஹஜ் செஞ்சாலும் நபி அறிவாசாவது இரண்டாவது முக்கியமான சை ஒரு மவுத்து வந்துட்டால் மவுத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் நோய்க்கு வைத்தியம் செய்யுங்க நோய்க்கு வைத்தியம் செய்யறதும் ஒரு விபாத நோயாளி ஒருவர் வந்தால் நோயை கொண்டு பொருந்திக்குங்க நோயை பற்றி யாரும் அத ஒரு முறைப்பாடாக இருக்க வேண்டாம் அல்லாஹ் எனக்கு நோயை தந்திருக்கிறான் அல்லா இடத்துல நல்லத கேளுங்கோ நோயில் இருக்கிறீங்க சில பேர் இருக்கிறாங்க தனியோ மாசமாக வைத்திய சாலையில் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வாழ்வை என சீமாக்குவானா அவருடைய குடும்பங்களுக்கு அல்லா பொறுமை என சீமாக்குவானா ஆக முக்கியமான ஒன்று தான் நோயுடைய கட்டத்தில் ஒத்தருக்கு மவுத்து கட்டம் வந்து இருக்குது பிளமாக்கள் பேசியிருக்கிறாங்க இதை பற்றியும் எங்க வீட்டுல எங்க குடும்பத்தில் யாராவது மௌத்து வந்து இருக்குது சக்கராத்தில் இருக்கிறாரு என்ன செய்வாங்க ஐசியூல கூடுமா கூட தெரியும் சக்கராத்தில தான் இருக்கிறாரு ஆல்ரெடி தெரியும் ரூஹு போய்கொண்டுதான் இருக்குது இப்ப என்ன செய்ய போறாங்க எங்க போடுறாங்க ஐசியூல போட்டு மிஷின போட்டு ஒண்ணுமில்ல ஹார்ட் வேலை செய்தில்ல ஆக்சிஜன்ல என்ன செய்து மேலுக்கும் கீழுக்கும் மேலுக்கும் கீழுக்கும் வந்து கொண்டிருக்கு இப்ப உலமாக்கள் கேட்கிறாங்க நோயில உள்ள ஒருவரை கொண்டு போய் ஐசியுல போடுறது ஓகே சக்கராத்துல உள்ளவரை கொண்டு போய் போடலுமா சக்கராத்தில் உள்ள ஒருவரை கொண்டு போய் என்ன ஐசியூல போட்டு ட்ரை பண்ணேலுமா இன்னைக்கு எத்தனியோ பேர் இருக்கிறாங்க ரூஹு போனதுக்கு பிறகும் கொண்டு போய் போட்டு மஷீன போட்டு வேலை செய் வச்சுறாங்க எனவே இந்த விஷயத்தில் முடிவு செய்து அவர்களுக்கு பணம் இருக்குது நாங்க சிங்கப்பூர் கொண்டு போம் நாங்க இந்தியாவுக்கு கொண்டு போம் நாங்க அமெரிக்காவுக்கு கொண்டு போம் எங்க கொண்டாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க எல்லாம் சக்சஸ் ஆல் மவுத் அவ்வளவுதான் விஷயம் எனவே இந்த விஷயம் உலமாக்கள் கிட்ட பத்தி பேசி இருக்காங்க சக்கராத்தில் உள்ள ஒரு ஆள் ருஹு போய் கொண்டிருக்க கூடிய ஒரு ஆளை கொண்டு போய் நீங்க வைத்தியம் செய்றதா கल्ला اذا بلغت التراقي وقيل منراق وونعنه الفراق والتفت الساق بالساق الى ربك يوم اذن المصاق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى الله சொல்றனதே ரூகு பிரிய குள்ள எ எப்படி இருக்கும் தொண்டிக்கு ரூகு வரும் தரா தொண்டி எங்கிருந்து மட்டோம் இருந்து அப்படியே வரும் இயற்கைக்கு வந்தா ரூகு புகாது ஹனீஷ வந்திருக்குது இந்த இடத்துக்கு ரூஹு வந்தா ரூஹு மேல போகாது இகனை வச்சு ரூஹ் அப்படியே நின்றுடும் வந்து இருக்கு மாலம் யுகர் இந்த இடத்துக்கு ரூஹு வந்து அப்படியே நின்றுடும் இப்ப எப்படி போக முழுக்கிற இழுவுக்கு இந்த முன் நெஞ்சி பேச்சு பின்னுக்கு முதுகுல சேரும் அப்படியே ஒரு மெஷின் போட்டு பலூன் ஊதுற மாதிரி இப்படி இப்படி இப்படி இப்படி இப்படி ஹதீஸ்ல வந்திருக்கு இது நல்லவர்களுக்கும் மேற்படலாம் பாவிகளுக்கும் மேற்படலாம் வேதனையை விட்டு பாதுகாப்பு தேட்றேன் வேதனை எனக்கு மட்டும் சக்கராத்து குடும்பத்துக்கும் சேர்த்தி சக்கராத்து என் பிள்ளைக்கும் சேர்த்தி சக்கராத்து என் மனைவிக்கும் சேர்த்தி சக்கராத்து என்ன சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்த்தி சக்கராத்து என்ன பார்க்க வார மக்களுக்கும் சேர்த்தி இதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்கு சக்கரா நல்லதாக ஆக்கும்படியாக அல்லா இடத்துல தொண்ட குளிக்கு வைத்தியம் செஞ்சு வேலை இல்ல இதுக்கு பிறகு வைத்தியம் செல்லுபடியாக மாட்டாது மக்கள் கேட்பாங்க எங்க கொண்டு போம் யாரு வைத்தியம் செய்யறது எடுத்து நீங்க சிங்கப்பூருக்கு கொண்டு போய் பணத்தை இறைச்சாலும் பணத்தை செலவழிச்சாலும் அந்த ரூ உங்களுக்கு திருப்பி ரூ மிக தெளிவாக சொல்றான் தொண்ட குளிக்கு ரூஹு வந்துட்டா அமர்வ சான்ஸ் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு இவருடைய மௌத்த நல்லதாக்கி வைக்குது இவருடைய நிம்மதியை நசீமாக்குது பொறுமையை தொண்ட குளிக்கு ரூஹு வந்துட்டா ரெண்டு வேலை நடக்கும் நாள் தொட்டு துறந்து வைக்கப்பட்டிருந்த தௌபாவுடைய கதவை அல்லாஹ் இழித்து மூடிடுவான் இதுக்கு பிறகு அல்லாடத்துல அந்த முத்தகின் அப்படி ஒன்றுமாகட்டேங்க திருப்பி அனுப்ப மாட்டோம் உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டாது இனி முடிஞ்சு கல்லி மி வெறுமனே வாய்ப்பேச்சி தூக்கத்தில் உழம்ப கூடிய உழம்புதல் போல பேச்சு இதுக்கு எந்த விதமான அல்லா கொண்டு ஈமான் கொள்றேன் என்று சொல்லி கேட்டான் சந்தர்ப்பம் கொடுக்கல இரண்டாவது நடக்கம் என்ன தெரியுமா ஆலமுல் பருசகுடைய கதவு திறக்கப்பட்டுவிடும் கதவு மூடப்பட்டுடும் தென்படுகுது நரகமும் தென்படுகுது கௌதரும் தென்படுகிறது மீசானும் தென்படுகுது ஆலமுல் பருசகூடிய கண் பார்வையற்ற அளவுக்கு எல்லாம் விளங்குது فَأَمَّا اِن كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ فَرَوْحٌ وَجَنَّةُ அன்பான சகோதரமே ஆலமுல் கதவு துறப்படும் எல்லாம் தென்படும் சுவர்க்கவாதியாக இருந்தால் சுவர்க்கத்தை பார்த்துக்கொண்டே மௌத்தாகுவாரே நரகவாதியாக இருந்தால் நரகத்தை பார்த்துக்கொண்டே மௌத்தாகுவார எனவே ஒருத்தருக்கு சக்கராத்தில் இருக்கிறார் என்பது கன்ஃபார்ம் ஆகிட்டால் அதுக்கு பிறகு அவருக்கு மேல் மிச்சமான வைத்தியம் செய்ய யாரும் போக இது ஒரு அகமுக்கியமான செய்தி ரெண்டாவது எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நோய் வந்தாலும் யாருமே என்ன கஷ்டமான நோய் எந்த ஒரு பிரச்சினை வந்தாலும் யாருமே மௌத்த தந்திடு என்று சொல்லி துவா கேட்க சில கட்டங்களில் பிரச்சினை வரும் சில கட்டங்களில் பிள்ளையாள பிரச்சனை மனைவியாளர் பிரச்சனை சில கட்டங்களில் வியாபார பிரச்சனை சில கட்டங்களில் கடன் பிரச்சனை சில கட்டங்கள நோய் கூடிட்டுது நோய் கூடி வருத்தம் பொறுக்கேலா விருத்துது எப்படிப்பட்ட ஒரு கட்டத்திலையும் யாருமே அல்லாவிடத்தில் என்ன மவுத்தாக்கிடு என்று சொல்லி துவா கேட்கறதுக்கு அனுமதி யாருக்குமே இல்லை என்ன மவுத்தாக்க என்று கேட்க யாருக்குமே அனுமதி கொடுக்கப்படல வாழ்துல என்னை இல்ல எனக்கு மௌத்து தான் நல்லவன் என்னை மௌத்வாய சில கட்டங்கள் சில பேரன்ஸ் வருவாங்க சில பேரன்ஸ் சொல்லுவாங்க வாலிபர்களே அல்ல நம்ம பாதுகாப்பான அந்த கட்டத்தை விட்டுவரையும் பாதுகாப்பான சில பேரன்ஸ் வந்து சொல்லுவாங்க தார தொந்தரவை பார்த்தா மௌத்தாயித்தா நல்லமேண்டு ஆசை வருது சின்ன பிள்ளைகளா இல்ல கல்யாணம் முடிச்சு குடும்பம் குடும்பமாக வாழ்றாங்க அவங்க தார டோர்ச்சரிங் அவங்க தார தொந்தரவோ மருமகளால உள்ள தொந்தரவோ மர்மகனால உள்ள தொந்தரவோ பிள்ளையால உள்ள தொந்தரவை ஆசைப்படக்கூடிய பேரன்ஸும் இருக்கிறாங்க அன்பான வாலிபர்களே அன்பான குழந்தைகளே அப்படிப்பட்ட குழந்தைகளாக அல்லா எங்கள் ஆக்காம இருப்பானாக எந்த ஒரு கட்டத்திலையும் மவுத்துக்கு துவாக்கிக்க கூடாது அல்லாட்டேப்போம் இருக்கும் என்ன வாழ வைப்பாயாக மௌத்து நல்லதாக இருக்கும் என்ன முக்கியமான விடயம் மௌத்துக்கு முன்னால் ஞாபகத்தை குடும்பம் எல்லாரும் சேருவாங்க சேர்ந்து மையத்துடைய பேர்ல பள்ளி கட்டுவோம் இந்த குடும்ப மையத்துடைய பேர்ல ஒரு மதரசாவு உதவி செய்வோம் இந்த மையத்துடைய பேர்ல என்ன செய்வோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வட்டமேச மாநாடு வச்சு என்ன செய்வாங்க இந்த மையத்துடைய சொத்தால அதை செய்ய போறாங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு மையத்து மௌத்தாகிட்டா அந்த மையத்துடைய பணம் சீல் பண்ணப்பட்டாச்சு என்ன பட்டாச்சு சீல் பண்ணப்பட்டாச்சு யாருக்குமே அந்த பணத்தை தொடயலாது யாருக்கும் துடையலாது எந்த அளவுக்குண்டா மையத்து பாவிச்ச பேனாவையும் துடையலாது மையத்துடைய மையத்து பாவிச்ச டூத் ப்ரஷ் துடையலாது மையத்துக்கு சொந்தமான பாவித்த பாவிக்கப்படாத வாங்கின புதிய பழைய அறவாசி பாவிச்சிட்டு வச்ச அத்தனை பொருளும் யாருக்கும் தொட முடியாது இது மக்களுக்கு விளப்பம் இல்லை என்ன செய்யலாம் பள்ளி மௌத்தானா இப்போ வாப்பட சல்லியால அந்த பணத்தால் கத்தம் கொடுக்க அந்த பணத்தால் எதுவுமே செய்யல சொல்லாது தர்மம் செய்யாது முதலாவது என்ன செய்யணும் அடக்கிறதுக்குரிய செலவு எங்கிருந்து இருக்கத்தை விட்டு விட்டு போன பொருள் இருந்துதான் கேட்டு வந்தாரு வாப்பியோடு கட்டிட்டோம் நான் என்ன பள்ளி வாப்பட அந்த பள்ளி கட்டாது அது உங்களோட காசால தான் பள்ளி கட்டிக்கிறீங்க விருப்பம்டா அவங்க வாப்படை பேர்ல பள்ளியை வக்குசேங்க வக்குசேங்கோ அது வாப்படை காசால நீங்க பெண்ண செய்யணும் முதலாவது ஒரு ஜனாசா மூத்தாகித்தான் அந்த ஜனாசாவுடைய பணத்தால நீங்க முதலாவது ஜனாசாவை அடக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்யணும் இந்த நாட்டை பொறுத்தவரையில சுமார் ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் பணம் இருந்தா ஜனாசாவை அடக்கிடலாம் அவ்வளவு நாட்டுல வாகனம் கபறு வெற்றாக்களுக்கு கூடி கொடுக்கணும் தேவைக்கு ஒரு ஹரியாக வேற எந்த செலவும் உங்களுக்கு இல்ல முதலாவது அதாவது அந்த மையத்து மௌத்தானத்துக்குப் பிறகு அந்த மையத்துடைய கணத்துல விட்டுட்டு போன பொருள்ல எதை எடுக்கலும் என்றால் ஒண்டெடுக்கலும் முதலாவது என்ன செய்யணும் என்றால் இந்த ஜனாசாவுடைய கடன் யார் யாருக்கெல்லாம் ஜனாசா கடன் கொடுக்க இருக்கிறதோ இந்த கடன் எல்லாம் அப்படியே நொட் கணக்காக கணக்கு பார்த்து அங்க பயிற்சி கம்ப்ரமைசேஷன் பேசேடாது அங்க பயிற்சி எதுகுமே பேசேடா இவள விட்டுக் கொடுங்கோ இவளவு ஒன்றும் பேசலாம் புக்ல என்ன இருக்குதோ இது என்ன செய்யணும் இது அப்படியே பே அவுட் பண்ணுங்க அப்பதான் இந்த ஜனாதாவுடைய ரூ சுவருக்கத்துக்கு பேச்சு சேரும் அது எடையில நிக்குது எடையில நிக்க எல்லாம் கொடுங்க கொடுத்து முடிந்தோட் அதுக்கு போக மிச்சம் இருக்குது அது போக மிச்சம் இருக்குது இப்ப மூணாவது பார்க்கணும் வசியத்தை ஏதும் செய்திருக்கிறாரா ஏட மௌத்துக்கு பிறகு கொடுங்க எழுதி இருக்கிறாரா அப்படி எழுதி இருந்தால் இது ஒரு பெரிய இபாதத் சொன்னாங்க நீ சம்பாதிச்ச பணத்தில உலகத்தில் ஒரு நாளையுமே இஸ்லாம் சொல்லல ஏழையாக வாழ்ந்துட்டு ஏழையாக மௌத்துவாங்க சொல்லி இங்கே சொல்லல சொல்லுமே துறவியாக இருக்க வெளி உலகம் இருக்குதே பெரிய செல்வத்தோட வாழணும் நீங்க உழைப்பு செய்யணும் சோம்பேறியா இருக்கக்கூடாது மேனா ட்ரேட் பண்றாங்க நாங்க பத்துவங்கி இங்க பயனஞ்சுக்கு ஜப் ஜப் ஜ நீங்க எழுதப்பட மாட்டேங்க சதக்காக கொடுத்தப்படுவதெல்லாம் நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் சதக்கா கொடுத்து மற்ற மக்களை சோம்பேறி ஆக்க வாடம் சதக்கா கொடுத்து மற்ற மக்களை சோம்பேறிகளாக மாற்ற வாணம் மக்களுக்கு ஜொப்ப செஞ்சு கொடுங்கோ ஜொப்புருவாக்கி கொடுங்கோ ஒவ்வொரு செல்வந்தரும் பார்க்கோணம் சென்ற வருடம் கணக்கு பாக்கியன் இருந்துச்சு மாசால்ல வருஷம் கணக்கு பாக்கக்குள்ள அறுபது மில்லியன் இருக்குன்னு பார்க்க வானம் நாங்க எப்படி தெரியுமா சென்ற வருஷம் கணக்கு பார்க்கக்குள்ள எந்த கம்பெனிலிஷ்மெண்ட்ல நாற்பது பேர் வேலை செஞ்சாங்க மாசா இல்லா இந்த வருஷம் வேலை பாக்கும் பொழுது அறுபது பேர் என்ன கம்பெனில ஒர்க் பண்றாங்க அறுபது பேருக்கும் நீங்க சதக்கா குடுக்கறீங்க வருஷம் மாசம் ட்ரேடிங் இந்த என்ன நாங்க என்ன வியாபாரம் பண்றீங்க ஒரு வியாபாரம் சைனாவுக்கு பத்து கண்டன போட்டு வந்தாச்சு யாரு காசு கொடுத்தீங்க இப்ப பத்து கண்டன காசு கட்டினீங்க சைனாவுக்கு இங்க உள்ள ரிசோர்ஸ் எல்லாம் கொண்டு தங்க கொடுத்தீங்க எங்க அங்க நாங்க போக சைனாவிலே ஜொப்ரச்சனை வரும் மூல உலகம் வந்து வாங்க போறாங்க இங்குள்ள காசில் தங்க கொடுத்து வந்தோம் இங்க வந்தா அந்த பத்து கண்டர சாமான எத்தனை பேர் வேணும் நாலு பேர் வேணும் வித்தாச்சி இவர் சொல்ற இருக்கின்றார் ஜல்லாதோஞ்ச பச்சம் மௌத்தாக செல்லையாளி மௌத்தாகித்தாரு நல்ல ஒரு கொடையாளி மௌத்தாகித்தார் வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஞாபகம் எனக்காக வேண்டிய அலோட சம்பாரிங்க நல்ல தேடுங்க கட்டத்தில் ரெண்டு வேலை செய்யும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அக்கௌண்ட் இருக்குது அது மூணில் ரெண்டு கொடுங்க நீங்க விட்டுட்டு போற சொத்துல மூணில் ரெண்டு நீங்களுக்கு எடுத்துக்கோங்க அனந்த சொத்து பங்கு வச்சுக்கோங்க ஒரு மூணு கோடிய குடும்ப பொதுமக்களுக்கு இந்த ஊர்ல எந்த குடும்பத்துல வரக்கூடிய ஏழைகளுக்கு இந்த கொழும்புல சில மக்கள் இருக்கிறாங்க பிரகாசமாக்கு வைப்பானாக எப்படிப்பட்ட மக்கள் அவங்க மௌத்தாகி கபருக்குள்ள பெய்த்தாங்க ஆனா இன்றைக்கும் அவங்க பேர்ல மதரசாக்கள்லையும் பள்ளிவாசல்கள் பொது இடங்கள்ல அவங்க பேர்ல இந்தமும் ரசீது உடைக்கிறாங்க இன்னமும் அவங்களுடைய தெரிஞ்சுடைய இந்த நாட்டில் பிரிட்டிஷ் காட்சி செய்யும் பொழுது டிரஸ்ட் என்று சொல்லி உருவாக்கி நாங்கள் பிரகாரம் நாங்கள் சொல்லுவோம் என்பதாக அதிலிருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒன்பது லட்சம் ரூபா ஒன்பது ஒன்பது லட்சம் மாசம் மாசம் இன்கம் ஆவருக்கு அந்த இன்கம் மதரசாக்களுக்கும் பள்ளிகளுக்கும் இங்கே பங்கு வச்சு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கு சுமார் இதுல சுமார் ஏழு எட்டு வருடங்களாக நடந்து கொண்டிருக்கு எனவே சும்மா மௌத்தாகும் மௌத்தாகக்குள்ள ஒன்று கடனை குடுத்தாச்சி இரண்டாவது மவுத்து ஜனாதாவுடைய இந்த வசியத்திற்கு சில கட்டங்களில் வசியத்தை செய்ய வேண்டி வரும் கட்டாயமாக உதாரணமாக வச்சுக்கோங்க உங்களோட மனைவி சில கட்டங்கள்ல காரியாக வர மாட்டாள் வருமா அப்படி சொல் கோபம் மனைவி அனந்தரக்காரியா இல்லையா மனைவி அனந்தரக்காரி தானே யாருக்கும் டவுட்டாதுல மனைவிக்கு எங்க சொத்துல பங்கு இருக்குது ஆனா சில கட்டங்களில் பங்கு கிடைக்க மாட்டாது மனைவிக்கு ஏன் காரணம் என்ற நான் ஒரு கிறிஸ்துவ பெண்ணண்ணிக்காக செஞ்சிருக்கிறேன் எந்த மாதிரி எனக்கு அவரோட வாழ ஏழும் கிறிஸ்துவ பெண் இந்த கிறிஸ்டியன்ஸ் அல்ல கிறிஸ்டியன்ஸ் முடிக்கும் ஆனா கண்டிஷன்ஸ் அப்ளை கண்டிஷன் அல்லது கிறிஸ்டியன் பெண் முடிச்சிருக்கிறார் அமெரிக்காவில் கிறிஸ்டியன் இருக்கிறாங்க அந்த பெண்ண முடிச்சு அந்த பெண்ணோட வாழ்றாரு வாழை ஏழுமா வாழ ஏழும் ஆனா அனந்தர சொத்தர் அந்த பெண்ணுக்கு பங்கு கிடைக்க மாட்டாது உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் மௌத்துக்கு முன்னால வசியத்து செய்வீங்க பால் கொடுத்த உங்க ரூட்ல வளர்ந்தாரு உங்களுக்கு தெரியும் பங்கு கிடைக்க மாட்டாது வசியத்து செய்வீங்க என்ன இதெல்லாம் செஞ்சிட்டு மௌத்தாகும் மவுத்துக்கு முந்த பேருங்க கடைசியாக எல்லாம் சொல்லிட்டு எழுதிட்டு ரெண்டு போதுமான மக்களை சாக்கியா வச்சுக்கோங்க அந்த ரெண்டு சாக்கியத்தையும் இந்த வில் உடைய ரெண்டு கொப்பிய கொடுத்துடுங்க இந்த வில்ல நீங்க வச்சுக்கோங்க இந்த வில் உள்ள சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட வேண்டும் இதுல நான் எல்லாம் எழுதி இருக்கிறேன் செஞ்சுக்கோங்க ஒரு கோப்பி இருக்குது அவங்க சொல்லுவாங்க சண்டை படிக்க தேவையில்ல உங்களோட வாப்ப மௌத்தாகிறதுக்கு முன்னாலேயே எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு இந்த விஷயம் இதப்படிக்கு செஞ்சுக்கோங்க ஒவ்வொரு வாப்பாவும் மௌத்தாகிறதுக்கு முன்னால இதை செஞ்சிட்டு மௌத்தாகுங்க எடுத்துக்கொள்றதுக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீருக்கு சண்டை கண்டுபிடிப்பாங்க காஷ்மீருக்கு சண்டை பிடிக்கிறது போல கண்டுபிடிப்பாங்க சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க நீங்க யாரும் சொல்லவாணும் அப்படி இல்லை சொல்லி உங்க அப்படி இல்லை இப்ப உங்களோட மௌத்துக்கு பிறகு எப்படி என்று தெரியாது தெரியாது ஒரு நாளம் இஸ்லாம் சொன்னத மட்டும் அப்படி இல்லை பாட்னர் அப்படி இல்லை மனைவி அப்படி இல்லை என்று சொல்லி ஓவர் ட்ரஸ்ட் யாரையும் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது எல்லாம் டாக்குமெண்ட்ல இருக்குது ஆனா அந்த ஒரு தவறு என்ன தெரியுமா நீங்க யாருக்கு எழுதலாம் என்றால் வாரிசு காராக்களுக்கு லாஸ்ட் வில் எழுதாது யாருக்கு வாரிஸ் மகன்டைய வாரிஸ் மகள் சொத்துடைய வாரிஸ் மாப்பா என்ற சொத்துடைய வாரிஸ் எந்த உமா எந்த சொத்துடைய வாரிஸ் வாரிஸ் எந்த ஒரு அனந்தர காராளுக்கும் அப்படி ஒருத்தர் எழுதி வச்சாலும் இந்த நாட்டு சட்டத்திலையும் இஸ்லாமிய சட்டத்தில அப்படி ஒருத்தர் எழுதி வச்சாலும் அது அக்செப்டபிள் இல்ல மாப்பா ஒருத்தருக்கு சொத்தருதி கொடுத்தாரு இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தந்துட்டேன் கிஃப்டாக என்ன கண்டிஷன் புத்திகா வெச்சு எழுதி அப்படி ஒத்தர் எழுதி கொடுத்தால் வெச்சு எழுதி கொடுத்தால் அது செல்லுபடியாக மாட்டாதே சரியாவுடைய கண்ணோட்டத்தில் அது அனந்தர சொத்தாகத்தான் மாறும் அப்படி யாருக்காவது சொத்து கிடைச்சிருக்கும் என்று இந்த சொத்தை ஒரு பூலாக்கப்பட்டு அந்த பூலுக்குள்ள வந்ததுக்கு பிறகு இஸ்லாம் சொன்ன முறப்பிரகாரம் தான் பிரிச்சோனே தவிர வாப்ப எழுதினாக மாட்டார் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் வாப்ப சொத்தெல்லாம் கொடுத்தாரு பிள்ளைகளுக்கு எங்கேயுமே எழுதல்ல வாப்பட லைஃப வச்சு எல்லாருமே வா செஞ்சிக்க பயம் என்ன பயன் தெரியுமா கொடுத்தாங்க யாரு பயம் யாரு பயம் வாப்பா பயம் வா விளங்கோணம் ஏ என் இருக்கிறது இல்ல சொத்துக்காக வேண்டி என்னோட இருக்கிற சொத்துக்காக வேண்டி பைத்துவான் சொத்தை கிடைத்தா பைத்திடுவான் அதுதான் அர்த்தம் இந்த குண்மே அதுதான் வாப்பாப்பாரு கொடுத்தாம இருக்கிற காரணம் பவரை கொடுத்தா நான் வெளியே அவங்க பைத்திடுவாங்க இது தனித்தலை அங்க பேசணும் எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பிள்ளைகள் நல்லா விளைவிக்கோங்க சட்டத்தை வாப்பா கிப்ட் ஒன்று எழுதி தந்துட்டாரு வாப்பாந்து அவருடைய வாழ்க்கையை வச்சோ லைஃப வச்சோ ஒன்றும் இல்ல வாப்பா பியோலி எந்த கண்டிஷன்ஸும் இல்லாம ஒரு கிப்ட் அவங்களுக்கு தந்துட்டாரு இது உங்களோட ஆனா வாப்பாக்கு திருப்பி கே கடைசியலாம் திருப்பி கேட்கலும் வாப்ப சொல்றாரு மகனை பார்த்து நான் தங்க கிஃப்ட திருப்பி தந்துடுவாப்பா என்று சொன்னால் நீங்க திருப்பி தந்துட்டேன் வாப்பா என்று சொல்ல தேவையில் கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அந்த ப்ராப்பர்டியினுடைய ஓனர்ஷிப் உங்க வாப்பக்கு டிரான்ஸ்பர் ஆகிடும் அதுக்கு பிறகு நீங்க சொல்லேலும் இல்ல இல்ல எனக்குத்தான் டாக்குமெண்ட் இருக்குது எனக்கு தான் போஷன் இருக்குது நீங்க சொன்னாலும் கூட அதுக்கு பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி எந்த டீலிங்கும் சென்ற சனிக்கிழமை முதனாத்தி பேப்பர்ல கூட வெள்ளிக்கிழமை பேப்பர்ல கூட இதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது சிலோனுடைய இலங்கை நாட்டினுடைய லோபம் இரண்டாயிரம் ஆம் ஆண்டு ரெண்டாயிரம் ஒரு எமெண்ட்ல இது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு என்ன செஞ்சாருந்தா முதல ஒரு காணி எழுதி கொடுத்தாரு அதே காணிய வாப்பா மகனுக்கு இன்போம் பண்ணாமல் அது கூடுமா கூடாதே இந்த நாட்டு சட்டத்திலையும் வாப்பா மகனுக்கு இன்போம் பண்ணாம அதே காணிய மகனுக்கு இரண்டாவது இன்னம்தான் எழுதி கொடுக்கணும் இது நாட்டு சட்டத்தில் நடிக்குது எனவே ஞகத்தை வச்சுக்கோங்க இது போக வாப்பாசிய நாங்க ஒரு வசியம் லாஸ்ட் வீக் என்ன வில்ல என்று சொன்னா பிறகு ஏன் ப்ராப்பர்ட்டியை நீங்க எப்படி பங்கு வச்சோணும் ஏந்த ப்ராப்பர்ட்டியை பங்கு வச்சுறதுக்கு வாப்ப எதுகுமே செய்யலாம் நீங்க ஒரு நாளும் ஏந்த மவுத்துக்கு பிறகு ஏந்த ப்ராப்பர்ட்டி என்ற வார்த்தையை பாவிக்கவே ஏன் காரணம் எந்தக்கு நீங்க மவுத்தோ அந்த உங்களுக்கு அதுக்கு பிறகு ஏந்த ப்ராப்பர்ட்டி என்ற பேரங்க போட இயலாது இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க எப்படி பங்கு வச்சோம் பிள்ளைகளுக்கு பங்கு வச்ச மனைவிக்கு பங்கு வச்சே அதெல்லாம் இந்த மூணு தெரியுமா ஒன்று அப்படியே மனைவிக்குப் பிறகுதான் பிரிச்சோனம் செலாக்கி எப்படி மௌத்துக்குப் பிறகு யாருக்கு இது மனைவிக்கு மௌத்துக்கு போறதுதான் இதை பிரிச்சு கொள்ளும் என்று சொல்லப்பட மாட்டாது ஒரு நாளும் போறதுதான் இதை பிரிச்சோணம் என்று சொல்ற சட்டம் அக்சப்டபிள் இல்ல ஏன் காரணம் நீங்க அனாவசியமாக ஒரு பிரச்சினையை உருவாக்கி வச்சிருக்கீப்ப என்ன பிரச்சனை தெரியுமா நீங்க எது வில் நீங்க வயசு ஐம்பது அவ கல்யாணம் முடிச்சா முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆளோண்டாரு மனைவி மனைவி முப்பத்தஞ்சு வருஷம் யார் ரோட்ல மையத்துடைய பிள்ளையெல்லாம் ரோட்ல உமா பாவிச்சுட்டு போனா உம்மக்கு பிறகு எங்க எடுத்துக்கொண்டாரு இது நடக்குது இப்ப எனவே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய டீலிங்க மிகவும் அழகாக உலமாக்களை அணுகி நான் எப்படி செய்யணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு சும்மா மௌத்தாகிறாங்க ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணினேன் விளங்கும் மௌத்தானா அவர் பைத்து சிங்கப்பூர்ல அக்கௌண்ட்ஸ் தொடர்ந்து அங்க காசி வச்சிருக்கிறார் இவருக்கு திடீரெண்டு மவுத்து பேங்க்ல போயிட்டு கேட்டா அங்க பேங்க்ல என்ன செய்யணும் அடுத்தது யாருன்னு சொல்லி வெச்சுக்கணும் இவர் பார்த்து சொன்னா இவர் வெற்றி சிங்கள பார்ட்னர் யாரோட பார்ட்னர் போற இவரைத்தான் நீங்க என்ன செய்யணும் இதெல்லாம் சின்ன பிள்ள தனம் தெரியாத கடைசிக்கு பார்த்தா மில்லியன் கோர்ட்டுக்கு போவா எந்த டாக்குமெண்டும் இல்ல கடைசிக்கு அக்கௌண்ட் பண்ணி கடிதம் வருகிறது உங்களுடைய அன்றைக்கு தான் தெரிய வேண்டிய வாப்பட காசி இவ்வளவு பேங்க்ல இருந்து இருக்குது யார் எடுத்துக்கிட்டான் அவன் தான் கேட்டா ஏத்தா அதெல்லாம் பேசது கொண்டு முடிச்சு உங்ககிட்ட இருக்க எது இருந்தாலும் தெரியணும் மனைவிக்கு தெரியணும் இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாரும் இந்த விஷயத்த முடிவு செய்யும் எங்கட பணம் எங்க இருக்குது என்ன செஞ்சிருக்கிறோம் எங்கான பணம் என்ன எப்படினோம் ஹராத்த கொண்டு உங்களுக்கு லாபம் கிடைக்க மாட்டாது நிருப்பிள்ளைகள் சென்ற படிப்பாங்க எனவே ஒவ்வொரு ஊண்டி சொல்றேன் மவுத்துக்கு ஆயத்தமாகறத்து ஒன்று தான் நாங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் முக்கியமான விஷயம் இருக்குது நாங்கள் எல்லாரும் பேசுறோம் மையத்துக்கு மையத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம் உதாரணமா வச்சுக்கோங்க பள்ளி வாசலில் கொடுத்து எ குடும்பம் சொல்லுவாங்கட வாப்பா மௌத்தாகித்தாரு எங்க வாப்பாட ஜனாதா வச்சிருக்கிறாங்க எங்கட வாப்பா யாருக்கு சரி கடன் கொடுக்கவாங்க இருந்தா எங்கட குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை எங்களை கண்டக்ட் பண்ணுங்க அந்த விஷயத்தை முடிச்சு கொள்ளையில சொல்லுவாங்க சரி இதை மட்டும்தான் சொல்றோம் இல்ல இன்னும் ஒன்றும் சொல்லணும் கட்டாயம் எங்கட வாப்பாக்கு யாரு சரி பணம் கொடுக்க இருப்பாங்க இருந்தால் எங்கட வாப்பக்கு யாரு சரி காசிகள் கொடுக்கிறால் அந்த பணத்தை எங்கள்கிட்ட கொண்டாங்க எனக்கு நாலு இருக்குன்றால் எந்தக்கும் சொல்லாத என்று சொல்லு ஏன்டா அது வாப்பட காசல்ல இப்ப அது யாட காசி அது யாட காசி அனந்தர காசி அதுல எந்த மனைவிக்கு பங்கு இருக்குது என் வாப்பக்கு உம்மக்கு பங்கு இருக்குது எந்த பிள்ளைகளுக்கு பங்கு எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு ஜனாதா தர இருக்கும் என்றா அது ஜனாதா மட்டும் உங்களுக்கு தர வேண்டிய நீங்க ஜனாசாவுக்கு கொடுக்கிறோம் வியாபாரம் பண்ணி இவ்வளவு தர இருக்கிறேன் இந்த பணம் கிடைச்சும் வாப்பா என்று சொல்லி பெய்த்து செல்லி அந்த பணத்தை அவங்களோட கையில் ஒப்படைங்கோ அது ஜனாசாவுக்கு மட்டும் சொந்தமான பணம் அல்ல சில கட்டங்கள்ல அந்த பணத்தில ஜனாசாவுடைய மனைவியினுடைய வயிற்றுல கருவுல கில தரிச்சிருக்க கூடிய அந்த சைல்டு அந்த அந்த புள்ள கீம் அதுல பங்கிருக்குது எதுக்கு பங்கு இருக்கிறேன் வயிறுள்ள பிள்ளைக்கு பங்கு இருக்குது எனவே ஒரு ஜனாதாவை கொண்டு வச்சால் அந்த ஜனாதாவுடைய விஷயத்தில் யாருக்காவது பணம் தர இருந்தால் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் எங்களை வந்து கண்டக்ட் பண்ணுங்க சேர்த்து சொல்லோனும் இந்த ஜனாதாவுக்கு யாரு சரி பணம் கொடுக்க இருந்தால் இது ஜனாதாவுடைய பணம் அல்ல இது அனந்தர சொத்துடைய பணம் எனவே அந்த பணத்தை உரியவங்களுக்கு திருப்பி கொடுக்க பாருங்க என்ற விஷயத்தையும் கட்டாயம் இன்போம் பண்ணுங்க சொல்லப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இதுகும் வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கணும் கட்டாயம் நாங்க கடைபிடிக்க உண்மையை சொல்றது நம்முடைய பொறுப்பு இல்ல அல்லாஹுடைய சாபத்துக்கும் கோபத்துக்குரிய மக்களாக நாங்கள் மாறிடுவோம் நமீசல்லாஹு அலைவசல்லம் ஒரு ஜனாசாவுடைய வீட்டில் எப்படி நடக்கணும் அதை மூணு கட்டங்களாக பிரிக்கணும் ஜனாசா மௌத்தாகத்துக்கு முன்னால் உள்ள கட்டம் அதை நான் இப்ப கொஞ்சம் சொல்லி முடிச்சுட்டேன் அதுல ஒன்று தான் ஒரு ஜனாசாவுடைய தொண்ட குலிக்கு ரூஹு வந்ததும் சக்கராத்துடைய கட்டத்தில் இருக்கும் பொழுது கபிலாவின் பக்கமாக ஜனாசாவை திருப்பி வைக்கிறது இது கம்பல்சரி அல்ல சில வீட்டுல திருப்பேயலாம் சில உட்ல ஜனாசா கபூரின் எங்கட ஊடு மாதிரி சின்ன சாதாரண ஊடு எனவே அந்த ஊடுகளுக்கு ஏற்ற மாதிரி மூடியமாக இருந்தால் அந்த ஜனாசாவை கபிலாவின் பக்கமாக திசை திருப்பி வைக்கிறது ரெண்டாவது அந்த ஜனாசாவை என்ன செய்யறது அந்த மனிதர் சக்கராத்துள்ள மனிதருக்கு நல்ல ஆடைகளை உடுப்பாற்று நல்ல மனங்களை பூசி வைக்கிறது மீசையை கத்திரிக்க வைக்கிறது மீசிருக்கும் என்று இருந்தால் நகங்கள் இருந்தால் நகத்தை வெட்டி வைக்கிறது இப்படியான அதாவது ஒருவரை நாங்கள் நல்ல வலியுறுத்த போறத்துக்கு எப்படி ஆயத்தம் செய்வோமோ இதே மாதிரி அவருக்கு எல்லாம் நாங்க என்ன செய்யணும்டா இதுல இன்னமொரு மிஸ்டேக் கிடக்குது நீங்க ஜனாதா வாப்பா வாழ்க்கை பூரா தாடி வச்சிருந்தாரு நல்ல மனிதர் தாடி வச்சிருந்தாரு வாப்பாவை கொண்டேல போட்டு வந்தீங்க அடுத்த நாள் காலையில போயிட்டு பார்த்தா அப்படியே சேபடுத்திப்பா நான் சொல்றேன் அப்படி போய் சொல்லுவாங்க ஒரு கண்டிஷன் போறோனும் அவருக்கு போப்பா கூட கிட்டத்தா வாழ்க்கை தாடி வைத்திருந்தார் நல்ல மனிதர் ஐசியூல போட்டாங்க காலையில போறாங்க சேவடிக்கு ஜனாசா என்று சொல்லும் பொழுது ஒரு மிக முக்கியமான விடயத்தை கருத்திலடுங்கோ இந்த ஜனாசாவுடைய கன்செப்டில தான் ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று ஏராளமான சுண்ணத்துக்கு நபிசல்லா காட்டின முறைக்கு அப்பால் ஏராளமான விடயங்கள் இதுல வந்து சேர்ந்து கொடுச்சு இந்த ஜனாசாவில் என்ன பண்றது அதிகமாக எங்களை உம்மத்து சண்டை பிடிக்க எங்க ஜனாசாவில் கவலையான விடயம் வாப்ப மௌத்து மூத்தமாக சொல்றாரு இப்படித்தான் ஜனாசாவ அடக்கோணம் இரண்டாவது மகன் சொல்றாரு ஜனாசாவை இப்படித்தான் நடக்கணும் கடைசிக்கு பார்த்தா அந்த ஊருடைய ஓஎஸ்சி வந்து தான் தீர்ப்பு சொல்றாரு யாருக்கு வாப்பட ஜனாசா அவர் என்ன தீர்ப்பு சொல்லுவாரு அவரு சொல்லுவார் அங்கே மடக்கவானம் இங்கே மடக்கவான கணத்தில கூட போச்சு வாங்குவாரு அங்கே மடக்கவானம் இங்கே மடக்கவான கணத்தை கொண்டு போகுவாரு இன்றைக்கு சொசைட்டி இல்ல சமூகத்தில் உள்ள பிரச்சனை தான் நான் இந்த தலையங்க கருத்துக்கொண்ட காரணம் ஒரு ஜனாதா ஒன்று மௌத்தானா எப்படி அடக்கம் செய்யணும் ஜனாதா ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க அதனால நீங்க யாரும் இன்றைக்கு இந்த நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது நான் எந்த ஒரு கலாச்சாரத்தையும் எது கூடாது இது அறாம் இது மித சொல்லோம் இல்ல அது ஏன் பொறுப்பும் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்டா எது சரியான முறை நாயகம் அலிவர் எப்படி ஒரு ஜனாதாவை அடக்கம் செய்ய சொன்னாங்க இதை மட்டும்தான் சொல்லுவேன் அதுக்கு மேல உள்ளத உங்களோட ஊர் பழக்கம் உங்களோட கிராமத்துடைய பழக்கம் இருக்குதா அதுக்காக வேண்டி பெயிற்று இதை அதாவது ரொம்ப சிக்குமத்தாக ரொம்ப ஒரு அழகான முறையில இதை திணிக்கேலும் இதை சொல்லேலும் என்று இருந்தால் சொல்ல பாருங்க இல்லாம யாருமே இப்படித்தான் கிளாஸ்ல சொன்னாங்க இதுதான் இதத்தான் நாங்க அமல் செய்வோம் என்று நீங்க அங்க ஒன்றை செய்வீங்கன்றிருந்தால் அதனுடைய விபரீதம் எங்களுக்குத்தான் வந்து சேரும் முதலாவது விளங்குங்கோ மார்க்கத்தில ஒரு ஜனாதா ஒன்று மௌத்தானா என்ன செய்யோனும் ஜனாதா மௌத்தானத்துக்கு முன்னால் உள்ள விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் जनाजा என்ன செய்யணும் என்று விடையத்தை நாளையிலிருந்து பேசுவோம் அல்லா சுல் தொபை செய்யும் பொழுது அவருக்கு ஆக ஒரு முக்கியமான சுண்ணத்து தான் நாங்க மவுத்தாகனத்துக்கு முன்னால எங்கட குடும்பத்துக்கும் எங்கட பக்கத்தில் உள்ள மக்களுக்கும் நாங்க ஒரு வசியத்து செய்யணும் இமாம் இமாம் அலகி அவங்களோட பத்துவாவுக்கு மேல யாருடையும் அக்செப்டபிள் இல்ல அவங்களோட பத்துவா கடைசி பத்துவா அவங்க சொல்றாங்க அவர்களுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா சொல்றாங்கில்னாசாவுடைய வீட்டுக்கு என்னென்ன இஸ்லாத் நபீர் காட்டின முறைக்கு அப்பால் என்னென்ன விடயங்கள் நடக்கிறதோ இந்த எந்த ஒரு விடயமும் ஏந்த ஜனாத நடக்க கூடாது என்று சொல்லி எழுதி வச்சுட்டு மூத்தாங்க இன்னைக்கு ஜனாதா என்று சொன்னாலே அது ஒரு சுருக்கமா சொல்ல போன பல வகையான இந்துக்களுடைய கலாச்சாரம் பௌத்தருடைய கலாச்சாரம் கிறிஸ்தவுடைய கலாச்சாரம் எங்கட கலாச்சாரம் அதுல பார்த்தா இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல முஸ்லீம் கலாச்சாரம் இருக்கு என்ன கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல முஸ்லீம் கலாச்சாரம் முஸ்லீம் கலாச்சாரம் அல்லாயிரத்தில் அக்செப்டபல் இல்ல இஸ்லாமிய கலாச்சாரம் தான் அல்லாஹிரத்தில் அக்செப்டபல் ஒரு ஜனா மவுத்தானா என்ன செய்வோம் நாளைக்கு அந்த தொடர்ல பேசுவோம் எனவே ஒவ்வொருத்தரும் சஹாபாக்கள் என்ன எவ்வளவு அவசரமா அடக்குமோ அவ்வளோ அவசரமா அடக்கிடுமோ ஏண்ட ஜனாத யாருக்காக வேண்டிய பிற்படுத்த வாடம் சில ஜனாதா வச்சிருக்கும் தண்ணி வலியும் இதில் அப்படி என்ன இல்ல ஜனாதா உடைய மகன் வந்து கொண்டிருக்கிற இங்கிருந்து வாராரு மூணு கூடாது வாப்பா எந்த காரணமும் இல்ல ஜனாதா உடைய மகனுக்காக ஜனாதா பிற்படுத்துறது பிற்படுத்த அதுக்கு ஒரு ரீசனபிள் டைம் இருக்கும் இது என்ன செய்திருந்த ஜனாசாவில் தண்ணி கொட்டது அந்த தண்ணி எப்படிப்பட்ட ஒரு விஷமுள்ள தண்ணி தெரியுமா ஏன் ஒரு ஜனாசா ஜனாசாட்ட கழுகுறோம் அப்படியே இருந்துட்டு ஜனாசாவை கொண்டே அந்த எங்கோ ஏற்பட்டிருந்த மாதிரி ரேடியேஷனுக்கு கழுகுறது மஞ்சள் தண்ணி கழுவுவாங்க ஏன் காரணம் உண்மையும் ஒரு ஜனா மௌத்தா பாருங்க பாப்போம் ஒரு மாடு கோழித்தா கிட்டத்தட்ட வெளியே வெளியே தொங்க போடுமோ ரத்தம் எல்லாம் வடிஞ்சா என்ன செய்யும் இரச்ச கீழ வச்சா என்ன செய்யும் மனுஷனுடைய உடம்புல எந்த ரத்தமும் வெளியே போகுதில்ல ரத்தம் அப்படியே உடம்புல இருக்குது ஒரு ஜனா மூத்தா எவ்வளவு அந்த காலத்தில் ஒரு பழக்கமே ஜனாதா மூத்தானா ஜனாதாவுக்கு முன்னாள் நெருப்பு கொண்டு போக கூடாது மௌத்திற்கு முன்னாலாவை கிதாபுல மிக தெளிவாக இருக்கிறாங்க எனவே ஒவ்வொருத்தரும் இந்த விஷயங்களை கவனத்தில் எடுங்கோ அல்லா சுஹானு இதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கி நசீபாக்குவானாக அல்லா நாம் அனைவருடைய மௌத்தியம் வைப்பானாக சாலை மறக்கத்தான் கேவலமான சங்கையானகாசமாக்கே பாதுகாத்து மதீனா முனைவோராவுடைய மோத்த நசிவாக்கிடுவாய்க்க மதீனா முனவோராவுடைய மூத்த நசிவாக்கிடுவாக ஜென்னத்துள் பக்கீனுடைய உலும்புலத்தை தந்துடுவாயாக எல்லா ஜீனுக்காக போய் மூத்தாக தொகை செய்வாயாக பத்தி பேசி பேசி மூத்தாக தொப்பை செய்வாயாக புறானுடைய திலாவத்தை செஞ்சு கொண்டு மூத்தாக்கிடுவாயாக எல்லா பாவத்தை விட்டு பாதுகாச்சிருவாயாக பாவத்தை விட்டு பாதுகாச்சிருவாயாக பிறருக்கு துணை பிறருக்கு கஷ்டம் இல்லாமல் மூத்தாக தொப்பை செய்வாயாக நோய் இல்லாத வாழ்வை நோய் இல்லாத வாழ்வை நசீவாக்கிடுவாய் என்னுடைய பெற்றோர்களை புரம்பிக் கொள்வாயாக பெற்றோரை கபூர் செல்வாயாக பெற்றோரை கபூர் சிவாயாக நோயில்லாத வாழ்வை நசீவாக்கிடுவார்கள் தேக ஆரோக்கியத்தை நெசீவாக்கிடுவாய்க்கு மேலான பாக்கி சீவாக்கிடுவாயாக நம் அனைவரையும் எண்ணியப்படுத்துவார்கள் எல்லா கடன் இல்லாதவாழ் கடன் இல்லாத வாழ்வை நெசீபாக்கிருவார்கள் கடன் இல்லாத வாழ்வை நெசீபாக்கிடுவார்கள் எங்களுடைய வாக்கிலே கபூர் சிவாயாக இந்த சபையில யாரை எங்கீனாக்கிறதே யாழ்லா நல்ல மக்கள் யாழ்லா நல்ல மக்கள் யாழ்லா மௌத்த பத்தி பேச வந்திருக்கிறார்கள் யா ல்லா மௌத்த பத்தி கேட்க வந்திருக்கார்கள் யாழ்லா எல்லாம் இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே களிமாவுடைய மௌத்த கண்ணியப்படுத்துவாயாக யாழ்லா என்னுடைய வாக்கு செய்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக